வணக்கம் மே 28 எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக அறிமுகம் சஜிகுமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை எனப்படுபவர் எம் நரசிம்மன் ஆவார் இரண்டு நாசாவின் இன்ஜென்யூனிட்டி ஹெலிகாப்டர் என்பது செவ்வாய் கிரகம் பற்றிய திட்டத்தின் ஒரு அங்கமாகும் மூன்று உலகளாவிய மரண தண்டனை பற்றிய சீராய்வின்படி உலகில் அதிக மரண விதிக்கும் நாடு சீனா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற விருதினை பெற்றவர் யார் இரண்டு முதல் இத்தாலிய இந்திய உணவு பூங்கா திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டது மூன்று இந்தியாவில் முதல் மூங்கிலில் வசிக்கும் ஒட்டும் தன்மை கொண்ட பட்டுக்களையுடைய பம்பால்களை கொண்ட மாநிலம் எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்கலாம் நன்றி வணக்கம்